நேயர்கள் கேட்கவிருப்பது தமிழ் பாடும் வானம்பாடி தமது மலரும் நினைவுகளை என்றும் இனியவையாக நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் கல் தோன்றி மன் தோன்று முன் தோன்று கவி கவிமழையில் ஆடி வரும் கன்னியிழமையிலே சொல்லோடு பொருளேந்தி விளையாட வந்தேன் துணை வேண்டும் தாயே நின் உலகத் தமிழரெல்லாம் நேசிக்கும் உன்னத நடிகர் தமிழ் திரை வரலாற்றில் மறக்க முடியாத மாபெரும் இடத்தை பெற்றிருப்பவர் சரித்திர படங்களிலும் சமூக படங்களிலும் தான் ஏற்று நடித்த பாத்திரங்களால் தமிழுக்கும் தமிழருக்கும் உலக அரங்கில் பெருமை சேர்த்த எஸ் அவர்களை காரைக்கால் பண்பலை இன்று சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறது ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் உங்களோட பேசுவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கையா ரொம்ப விஷயம் இருக்குங்க ஆ சரிங்க இப்போ உங்களுடைய பிறப்பு மற்றும் குடும்பம் இதை பற்றி நம்ம நேர்களுக்கு சொல்லுங்களேன் நான் வந்துங்க மதுரை மாவட்டத்தில் சேடப்பட்டிங்கிற ஒரு கிராமம் இங்கே தான் பிறந்தவள்தான் என்னுடைய சந்தையார் வந்து சூரிய நாராயணத்தேவர் அந்த காலத்தில் கல்வெறிச்சாலியாக இருந்தார் அது மாதிரி தான் சேர குழு திருப்ப சென்றம்தான் நாராயணன் என்னை வந்து ஒரு பெரிய ஆஃபீஸாக கொண்டு வரணும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர்மா கொண்டு வரணும் வேறவருடைய ஆசை எங்கே அப்போ வேலை பார்த்தா பெரியவளம் அங்கேயே அங்கே செட்டில் ஆகிட்டோம் பெரியகுளத்தில் அங்கே உள்ளூர்லேயே படித்தா சரியாக ஸ்கூலுக்கு போக மாட்டானா ஒன்று பண்ண ஒரு பத்தளை குன்று ஊர் போகறேன் அங்கே ஏஎம் சீசஸ் குன்று ஒன்று இருக்குது என்ன சேர்த்து படிக்க வச்சுட்டாங்க அப்போ வந்து போய் நான் பாடுவேன் நம்ம வீட்டில் டிராஃபோன் பண்ணி நான் பார்த்து பா பால சக்தி ஒன்று இருந்தது அவர் வாடகையார் அவர் என்ன பண்ணார் அந்த சமயத்தில் தியாகராஜ் பாபா நடித்த அந்த படம் அந்த ஊர் நிறவு தியேட்டரில் அவர் நாடக மாநகரத்தில் அவர் பொறுப்பு போட்டார் அந்த பள்ளி மாணவர்களே நடிக்கை ஏற்பாடு செய்தார் அதில் தியாகராஜ் பாபவர் அந்த கலாநாயகம் நான் நான் போடுறேன் அருகசலம் நடக்கும் அமெரிக்கன் கரூரில் ஒரு நாடகம் போட்டிருந்தாங்க எங்கள் மாதிரி பக்கத்து ஊரில் இருக்கிற பள்ளியில் வடிகிறம்மா அவரெலாம் அடிக்கக்கூடிய நாடகங்களை அதை நடத்துகிறது முதல் நாடத்துக்கு பரிசு ஆக என் சிந்தாமணி நடந்தால மதுரையில் அமெரிக்கன் கல்லூரிகளை நாடகமாக நடத்துகிறோம் அதுக்கு நல்லா நினைவு இருக்குது ஜியராய்பாரோடு நடித்த பட்டதை பார்த்து அவர் எப்படி பழுவார் பழும்போது என்ன கையை எப்படி நடப்பார் அம்மா அந்த மாதிரியே அப்படியே பார்த்துட்டேன் அந்த நாடக போட்டியில் வந்து நாங்கள் நடித்த நடத்துக்கு தான் சிந்தாமணி நடத்தான் முதல் பரிசு அடித்தது எனக்கு இவங்க பாரதிய அரசு சொல்லிட்டு இருந்தாரு நீ பெருசாக நாடகமணிக்கு போயிடு அப்போ இந்த மாதிரி பாவ்த்தி யாரும் மாதிரி நீ ஒரு நன்றி நடிகலாக வர முடியும் ஒன்று இல்லை பசநாட்டு அழகிருக்குது குரல் இருக்குது நல்ல திறமை இருக்குது என்ன சொல்லுங்கள் கடைசியாக அவங்களா மெச்சி விட்டார் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் விட்டு தான் அப்போது மசில் அரை டிக்கெட்டு அரை டிக்கெட் வாங்கி கொடுத்து என்னை அனுப்பிட்டாங்க நான் போய் டிக்கெட் வரணுன்னு நடக்குள்ள சேர்ந்தேனா என்னை பாட வச்சு சொன்னாங்க இது நல்ல சமயம் ஐயா என்னை ஆண்டோரோட செய்ய இன்னும் கரகப்பிரியராக ஒரு பாட்டு பாடினேன் இது நல்ல சமயம்தான்யா அப்படின்னு நெட் டிகமாக காலத்தில் சேர்த்தாங்க இந்த வேடிக்கையில என்ன கேட்டால் இன்னும் மனக்கூட்டை கட்டிட்டு நான் வந்துருக்கிறேன் நம்ம நல்ல நடிக்க போகிறோம் சினிமாவில் நடிக்க போகிறோம் நம்ம நடித்த மட்டும் தான் நம்மளே பார்க்க போகிறோம் நல்லா மனக்கோட்டை கட்டிட்டு வர்றாங்க அங்கே நூற்றி எட்டு நாள் சுவரிலங்கிற நல நடந்தது அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம்லாம் போட ஆரம்பித்தேன் டி கே சண்முகம் ஓய்வு எடுத்துக்கொண்டு கல்லராய் நான் நடித்த நான் தான் கல்லநாயகம் நடிச்சுருக்கேன் சரி சார் இப்போ நாடக துறையில் நீங்கள் இருந்ததை பற்றி சொன்னீங்க நீங்கள் வந்து நாடகத்துறையிலிருந்து திரைப்படத்துறைக்கு போகணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி வந்தது அப்போ வந்து முதல்ல உங்களுக்கு வாய்ப்புகள் எப்படி வந்தது சார் நாடக குழுலேருந்து நான் விர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது சரி சென்னைக்கு வந்தேன் சென்னையில் அப்போது கலைவாணர் வந்து ஜெயிலில் இருக்காது ம் பண்ணாங்க நான் வந்திருக்கேன் கே சின்ன வயசுல இருந்து அவர் தெரியும் அப்போ என்எஸ்கே நடாசமா நகல் சரசனா வந்து அதுக்கு நடத்தினர் மேனேஜர் ராஜேந்திரன் இருக்கா அங்கே இங்கே எவ்வளோ நாடு தங்கத்தார் அப்போது சரசனமான்ற கேட்டாலே என்எஸ்கே நடா சொல்றேன் என்னை நடிகைக்கு வரும் குருமல்லையான்னு கேட்டார் இல்லைங்க நான் சினிமாவில் நடிக்க விரும்புகிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்போது ஜூபிட்டர் வச்சு அபிமன்ய படம் எடுத்தாங்க அந்த அபிமன்யு படத்தில் நான் நடிக்கிறோம் வேறு பசங்கள் வந்தது யாராவது வந்ததுன்னு அண்ணன் புரட்சத்தில் எம்ஜிஆர் நம்பியார் ஒன்று அங்கே சம்பளத்துக்கு சின்ன சின்ன வேஷங்கள் நடிஞ்சிட்ருக்காங்க அபிமன்யு வேஷத்துக்கு ஒரு பையன் இருக்கான் அன்றைக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அதெல்லாம் தம்பி எஸ் எஸ் ராஜேந்திரன் சொல்லியிருக்காரு என்னை கூப்பிட்டு ஒரு ஆச்சு மேக்கப் டெஸ்ட் கூடவே அண்ணா எம்ஜிஆர் இருந்தார் அவர் தான் எனக்கு எல்லாம் உதவினு செஞ்சார் அப்போது கலைஞர் கருணாநிதி நான் வாசனம் அடிந்த எடுந்தார் வீரபா அபிமேன் படத்துக்கு எனக்கு மேக்கப் போட்டு டெஸ்டூ எடுத்தாங்க படமும் எடுத்தாங்க படம் ஓகே பார்த்தாங்க அப்போ டிஜிஎட் நாடகூடில் எனக்கு எக்ரிமெண்ட் இருந்துருது அவங்க சொல்லிட்டாங்க என்கிட்ட எக்ரிமெண்ட் இருக்குது அதில் அவன் ஒன்று கிடையாது இங்கே நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க ஆக அந்த படத்தில் நல்லா நடிக்க முடியும் போயிடுச்சு எந்தங்க நாடகத்தில் நடத்தணும் என்னுடைய நாடகத்தில என்னோட கூட நடித்தவர் சிவாஜி கணேசன் என்னுடைய தம்பி என் நடித்தார் ஆமாம் அந்த அந்த படத்தில் அவர் பராசக்தி படத்துக்கு அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கார் அந்த படத்தில் எனக்கு அங்கே அவருடைய சகோதரனை பச்சைக்கார ஒரு பாத்திரம் வகைக்கு வே நடிகை வாய்ப்பு கிடைச்சுங்க முதல் படம் தமிழ் பேசனாங்க நான் நல்லா பேச அப்படின்னு உங்களுக்கு பேர் எனக்கு கிட்ட காரது தங்களுடைய படங்கள்லையா எங்கள் இடம் பிடித்த படங்கள் நிறைய படங்கள் சொன்னாங்க கைகூட படம் நானும் சிவாஜி சாவித்ரி கே ரஜாங்க அந்த படத்தில் நூறு நாள் போச்சு அந்த மேடையில் சொன்னார் சிவாஜி கணேசன் சொன்னாருங்க நூறாறு நாள் இல்லை என்னை விட இந்த படத்தில் சிறப்பாக சுசாத ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னார் நாம் பலர் சொல்லும்போது சிவாஜி சொன்னார் அவர் நிலையுடன் நெழும்பார் சொன்னேன் இதை வேடிக்கையில் நான் கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த கையொடுத்த படத்தை செய்து படத்துக்கு ஜனாதி அவார்டு வந்து எனக்கும் சக்திருந்தது Oh, wait a minute. Who loves இருக்கிற மக்களுக்கு என்றென்றும் மறக்க முடியாத ஒரு ஒரு பாடல் வந்து நீங்கள் தோன்றி நடித்த முதலாளி ஏரிக்கரையின் மேலே போற விழிப்புணர்வு அங்கீகாரத்தை அந்த அனுபவங்கள சொல்லுங்களேன் கதத்தை இது தயாராக இருக்குது நடிக்கிறேன்னு வச்சு போகிறேன் நான் காரில் கிளம்பி இப்போ புரட் விட்டுருக்கேன் எம்ஏ வேணும் இதில் வந்தால இந்த நாள் நான் ராசிபுரமர போகிறேன் நீங்களும் காரில் உட்காருங்க நம்ம எடுக்க போகிற கதையை பற்றி பேசிக்கிட்டு போவோம் டிசைஸ் பண்ணிட்டு போவோம் கவர்மெண்ட்டு போவோம் அப்படின்னு கூப்பிட்டேன் அங்கே நாங்கள் பார்த்தோம்னால நாடகம்தான் முதல்வரை முதலாக பார்த்துட்றேன் பார்த்து எம்மே வீட்டை சொன்னேன் அண்ணன் இந்த இதை கெடுக்கு இந்த கதையில் விஷயது இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் இது எடுங்க அப்படின்னு சொன்னேன் சரி நீங்களே பேசுங்க நேர் நானே வர கூப்பிட்டு ஒரு நல்ல ஒரு தொகை வாங்கி கொடுத்து அந்த படம் உரிமையாக வாங்கி வாங்கிட்டோம் இதில் இன்னொரு டிஷன் கேட்டினா நான் இங்கே தங்கியிருக்க வீட்டுக்கு எழுத்துல வீட்டில் ஒரு பொண்ணு இருந்துச்சு அதெல்லாம் தெய்விகா அதனுடைய ஒரிஜினல் பேர் பிரமிடா அண்ணே முதலாளி ப முழுக்க முழுக்க நான் தான் வர்றேன் விரும்புறேன் தேவியாடு சரிங்க கே மகாதேவன் இசையில அவர்கள் எழுதின அந்த ஏரிக்கரை அந்த பாடலை இப்ப நம்ம கேட்கலாம் என்ன காதலியே என்னைக் கொஞ்சம் பாருணியே அண்ணம் போல அடை நடந்து சென்றிடும் மயிலே அண்ணம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே ஆசை தீர நீழு கொஞ்சம் பேசுவோம் குயிலே ஆசை தீர நீழு கொஞ்சம் பேசுவோம் குயிலே மரச்சோலையில சிட்டு போல போற பெண்ணே ேன் செந்து பேசி போவோம் கண்ணே நில்லு கொஞ்சம் நானுவாரேன் சென்று பேசி போவோம் கண்ணே அண்ணம் போல நடை நடந்து செங்கிடும்மையிலே அண்ணம் போல நடை நடந்து செங்கிடும்மையிலே ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே ஆசை தீரனின்னு கொஞ்சம் பேசுவோம் குயிலே போலேடல பெண்மயிலே அண்ணம் போல அடை நடந்து செங்கிடும் மயிலே அண்ணம் போல அடை நடந்து செங்கிடும் மயிலே ஆசை தீரனில் கொஞ்சம் பேசுவோம் குயிலே ஆசை தீர கொஞ்சம் பேசுவோம் குயிலே சிவாஜி கணேசனோடு நீங்கள் இணைந்து நடித்த ஆலய மணி ஆமா இந்த ஆலயமணி திரைப்படத்தில் மக்களுக்கு பிடித்த ஒரு பாட்டு கண்ணான கண்ணனுக்கு அவசரமா இந்த பாடமணி சரதேவியான கண்ணான கண்ணனுக்கு அவசரமான பாட்டு அது முன்ன மக்களுக்கு ரசித்தாங்க கொஞ்சம் பின்னாலே பாக்கவும் முடியலையா பெண்ணலே திருபதோ தெரியலையா அது பேசாம பேசாமதே கேக்கலையா கண்ணான கண்ணனுக்கு அவசரமா கொஞ்சம் பின்ன கண்மணிக்கு புரியாதா கொஞ்சம் முன்னாலே வந்தாலே தெரியாதா பொன்னான கண்மணிக்கு புரியாதா கொஞ்சம் முன்னாலே வந்தாலே தெரியாதா கண்ணழகை நான் காணக்கூடாதா கண்ணழகை நான் காணக்கூட மணிக்கு போறியாதா கொஞ்சம் முன்னாலே வந்தாலே தெரியாதா கண்ணிரண்டில் கண்ணை வைத்து சின்ன பிள்ளை போலே நானும் பாலாட்டவா சின்ன பிள்ளை போலே நானும் பாலாட்டவா ஓ கண்ணான கண்ணனுக்கு அவகரமா கொஞ்சம் பின்னால பார்க்கவும் முடியலையா பொன்னான கண்மணிக்கு போறியாதா கொஞ்சம் முன்னாலே வந்தாலே தெரியாதா மலர் வேண்டுமென்று இந்த மலர் வண்ணம் கண்டு நான் பாடவா இந்த மலர் வண்ணம் கண்டு நான் பாடவா தன்னால கண்ணனுக்கு அவசரமா கொஞ்சம் பின்னாலே பார்க்கவும் முடியலையா செங்கக சிரிப்பதும் செரியலையா அந்த படத்தை பத்தி உங்களுடைய நினைவுகளை சொல்லுங்க அதில் நடித்த நான் அத்தனை வருவேன் நல்ல பொருத்தமான நண்டில் போட்டாங்க எனக்கு அந்த கோவல் நடிகை நடிக்க வாய்ப்பு கிடைச்சிது குறிப்பாக வசனங்கள் பசுலையே சினிமா துறையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணல்லாம் சொர்க்காசனங்கிற படம் சொர்க்காசன நானும் நடிச்சிருக்கிறேன் கேஆர் ராம் சமை பத்மினி நானு ஆஞ்சலி அட்டிருக்கோம் சினிமா சினிமாவிலிருந்து திருப்பங்களை ஏற்படுத்த முடியும் பாட்டுக்கிட்டா முக்கியம் ஐம்பது பாடல்கள் விளம்பரம் போடுவாங்க அப்புறம் வசனங்களுக்கு ஒரு மரியாதை ஏற்பட்டதே பேரறிஞர் அண்ணாவுடைய கரை உலகாம் அண்ணா வந்து கலைத்துறையில முதலாம் போர் முனையை தூக்கினார் என்றால் கலைஞர் இரண்டாவது போர் முனைய தூக்கினார் சொல்லலாம் அந்த அளவுக்கு கோவலம் நட்சத்திரம் எனக்கு முன் பிடிச்சிருந்தது அவர சிறப்பாக எழுதி எழுதிய வசனங்கள் ரொம்ப பொருத்தமாக இருந்தவங்களுக்கு எல்லாம் பாராட்டினாங்க கூட ஒரு ஒரு கேள்விக்கு புதற்காக கலைஞர் இங்கே இருக்கிற அவசனங்கள்லேயே சிறப்பாக பேசுகிற யாருன்னு கேட்டிருக்காங்க அது கூட கரையத்துல லட்சியாகலாம் புரட்சி தலைவர் அந்த சமயத்தில் வளரும் பானுமதிய ஜோடி நானும் பத்மனியன் ஜோடி அதில் நானும் பத்மனியன் பேசிக்கிறது போல வரல வருவாரு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ட்யூட் பாடுவோம் மன்ன மேஜ குமாரின் நானும் பத்மனியும் பாடுவோம் இது அவரும் பானுமதியும் பார்த்து ஒழிஞ்சு பார்த்துட்டே இருப்பாங்க அவங்க இல்லைன்னு சொன்னாங்க ரொம்ப ஃப்ரீயாக தோட்டத்தை ஆட்டெலாம் பண்ணுவோம் திடீர்னு பாட்டும் இங்க நான் நேரத்தில் பாட்டு அவங்க பாடலாம் காமிக்கிறாங்க சுகுமாரி பனமேபும் ராஜகுமாரி பலர் ஜோதியே சுகுமாரி மனம் போலே நாம் இனி பாரில் மனம் போலே நாம் இனி பாரில் மகிழ்ந்தே செல்வோம் மதம் தேரில் மகிழ்ந்தே செல்வோம் மதம் தேரில் நிடல் நீ வெளிவந்த மாணவர்கள் மனக்கண் முன்னால நீங்க கொண்டு வந்து நிறுத்திருப்பீங்க அந்த படத்தில் அந்த சிவகங்கை சீமை ஞாபகங்களை குரல மரன் நான் பாடித்த மாதிரி கண்ணாதன் பாட்டு ரொம்ப சிறந்த பாட்டு சரி அதில் முக்கியமான சமாச்சாரம் என்ன கேட்டீங்கன்னா அந்த அந்த காலத்தில் குறிப்பாக ம மலர்கள் ஆளுகிற ஏற்பட்ட பிறகு முன்னாடி மனைவி கிட்ட பாக்கரசு வாங்கிட்டு போகிற சின்னு காட்சி ஒன்று வர்றான் ஆமாம் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்பா சொல்ல முடியாது இடையில் வந்து படம்பரத்தோட அவங்ககிட்ட வந்து நான் நவீனமான ஆயுதங்கள் துப்பாக்கி நான் இருக்கு அவங்கள்ட்ட வால்பல பார்த்து வச்சு போட முடியும் அவங்ககிட்ட வேண்டிய அளவுக்கு நம்மகிட்ட வீரர் என்ன நம்மகிட்ட அந்த அந்த அளவுக்கு நான் தடவை ஆமாம் எப்படி நான் போற போய் திருவேன் வலுவாண்டியர்கண்டி நான் எதையும் செய்வேன் சரிங்க நான் போடுறதுல நிச்சயமாக என்ன அவங்க வந்து துப்பாக்கி எல்லாம் வச்சு வைக்காங்க வால்பல் வச்சா பண்ண முடியாது ஆக நான் இறந்து போயிட்டால் கருமாவை செய்கிறதுக்கு ஒன்று சடங்கான ஒன்றும் கிடைக்காது செய்ய வேண்டிய சடங்காக செஞ்சிடு இங்கே ஒரு திரு திருவிழா பார்க்கும்போது அந்த எனக்கு ஜோடி வண்டிக்காக மக்கள் கமலாவது அழுவா விரோட சமம் வீரர்காரிய சொல்கிறேங்க நான்ட்டு அதில் முதல்ல நாங்கள் சேரும்போது ஆசையோடு பழகும்போது கனவு கண்டேன் கனவுகண்டேன் இந்த காலம் இருக்கு எம் ராமூர்த்தி அவர்களை சேமிப்புல உருவான ஆமா அந்த பாடல கூட நம்ம இப்ப கேட்கலாம் கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன் நம் காதல் கனிந்து வர கனவு கண்டேன் காதல் கனிந்து வர கனவு கண்டேன் கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன் பாகை மரங்கள் வைக்க கனவு கண்டேன் பெண்கள் பாடுகள் பாடி வர கனவு கண்டேன் கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன் நம் காதல் கணிந்து வரும் kanab kande kanab kande na kanab kande தோன்றி நடித்த பாடல்கள் எங்களால் மறக்க முடியாத பாடல்களில் ஒன்று பணம் பந்தியிலே என்ற படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவர் மனிதனில் அந்த பாடலை பற்றி சொல்லுங்கய்யா ஒன்றா நாங்கள் நாங்கள் காரில் போயிட்டு இருக்கோம் சொன்ன விட போறேன்னு சொன்னார் ம் படமாக தான் கேட்டுக்கலாம் ம் படத்துக்கு ம் அந்த கல்லா அந்த படம் வந்து இல்லை ம் குமுதம் தேசிய விருது வாங்கின படம் ஆமாம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்த படம் அது கே மகாதேவன் அவர்கள் இசையில் அந்த கல்லிலே கலைவண்ணம் கண்டார் அந்த பாடல் மாமல்லபுரம் இந்த சிற்பங்களுக்கு பின்னணியில் நீங்கள் வந்து சவுகார் ஜானகி அம்மா பார்வையற்றவராக வருவாங்க அதுக்குறைய தங்கனுடையம்ையா இரு ஆகவே என்னுடைய மனைவியாக சகோதர ஜாயின் ஜாயின்னு அடிப்பாங்க அந்தம்மா கண் பறவை கிடையாது ஆனால் எதையும் தொட்டு பார்த்து தோணு வந்து சொல்லக்கூடிய சக்தி பெற்றவங்க அப்படின்னு அந்த கலை கொண்டுருவாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க யாரே அந்த கொலை செஞ்சுட்டு என் காலம் நினைச்சுட்டு ஒருத்தர் ஒன்றார் நான் ஒருத்தர் சந்தேகப்படுறேன் கையில் மறுபடியும் மிச்சம் சொன்னால் நான் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக எம்ஆர் ராலாவை இன்னும் பத்து பேர் விட்டு நடந்து போக சொல்லுவாங்க ராலா அவருக்கு காலு கையில் பட்டினா இந்த காலெலாம் படிச்சுட்டு போனோம் பழமொழி முடிச்சுட்டாங்க பீஸ் பண்ண போகிறாங்க சரிங்க ஐயா அந்த கமேஷ் போதலை என்ன சொன்னேன் என்ன செய்யணும்னு கேட்டார் கே சுந்தரம் அது வலுவான ஒரு சாட்சியம் வேணும் என்ன வருவான் சாட்சியம் அதை சொல்லத் தோணலை அப்போ அந்த பழத்தை பேசி தள்ளி போட்டாங்க ஏ பி நாகராஜன் படத்தாண்டி மாவாலிபுரத்துக்கு நான் போயிருந்தேன் பாட்டு போட்டா எப்படி இருக்கும் அங்கு உள்ள சிறையில் வந்து அவ தொட்டு போக்குறா தொட்டு தொட்டு பார்த்து அந்த பரிசு பார்த்து முன்னாள் பிள்ளைய சக்தி பட்டச்சி அவன் முன்னாடியே பண்ணிட்டேன்னு சொன்னா இந்த சாட்சியை எடுத்து போடுவேன் அதான் நான் சொன்னேன் டிஆர் சொன்ன கண்ணாசனாடிய சக்தி படைக்கிறேன் இதெல்லாம் பாட்டுல காட்டணும் தமிழகத்தின் கலை பெருமையை பார்வையற்றவர்கள் கூட உணர முடியும்னு அந்த பாட்டுல சொல்லிருக்கம் கண்டான் இரு கண்பாரும் இழந்தாலும் காணும் வகைதான் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் இரு கண் பார்வை மறைந்தாலும் காணுபகி தந்தான் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் பகை தந்தான் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் பல்ல பர்வோன் கண்டமல்லே போல பாறைங்கும் தேடினும் பூரொங்கும் இல்லை கல்லிலே கலைவண்ணம் கண்டான் பெண்ணொன்று ஆணொன்று செய்தான் அவர் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தார் பெண்ணொன்று ஆனொன்று செய்தான் அவர் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தான் கண்ணானையிடம் தேடி வந்தோ கண்ணானையிடம் தேடி வந்தோ என் கண்ணோடு கண்ணேவும் கள் வைத்து பார்ப்பாய் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் இறு கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை தந்தான் கல்லிலே தலைவண்ணம் கண்டான் பருவத்தில் இளமேனி பொங்க ஒரு பக்கத்தில் கிண்ணிசை மேளம் முழங்க பருவத்தில் இளமேனி பொங்க ஒரு பக்கத்தில் கிண்ணிசை மேளம் முழங்க அரங்கேறி நடமாடும் அங்கை அரங்கேறி நடமாடும் அங்கை போல அந்த என்யத்தில் நீ ஆடுகின்றாய் கல்லிலே கலைவண்ணம் கண்டா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 காணும் தந்தான் கல்லிலே அந்த படத்துடைய என்ன கதாநாயகம் கதாநாயகம் வந்து நாடாக்கம் ஆகவே நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அதனால முடிக்குது அம்மா பொண்ணுன்ற அதுக்கப்புறம் தான் கதாநாயகர்களே கூட்டம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா படம்புற கலாங்க அதிகம் வாடலாம் நல்ல சாங் அது லோகநாதன் பண்ணிருந்தாரு ஒரு சிறப்பான கருத்து உள்ள பாடுறது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 a gaye ale pole naam la madneele koodo pole aadi do me vai naale vaaselu naam kinade padivam santu valvade nilame வேணும் வருமா மனம் பெறுமா முழுமியே துபமா சாலங்கோவி சாதீ கேரேயா சாலுவா ஆடியே அளி கொள்ளே நாம நாமதெலே கூடும் கொள்ளே ஆடுமோவே வள்ளாலிலே don't <laughs> be बागे तुम को मुरझावे को गम चलेवे तिरपगतनवे का लोक दिसकन के सीवे यार कानुआ आजे एले बोले नामे नाम मगन मिले नोड बोले आदिबो में वालाले தெ இலகம்றக்கவே முடியாத பாடல் அப்படின்னு சொல்லலாம் நல்லா படப்பான் அந்த ஆமா படம் தென்னல் உறங்கிய போதும் திங்கள உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா தெண்டல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் ஊரங்கிடுமா காதல் கண்கள் ஊரங்கிடுமா காதல் கண்கள் ஊரங்கிடுமா தெண்டல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் ஊரங்கிடுமா காதலி கண்கள் ஊரங்கிடுமா காதல் கண்கள் ஊரங்கிடுமா புரிய அடுத்தயா உங்களுடைய சொந்த தயாரிப்புல தங்கரத்தினம் ஆமாங்க நான் வந்து ஒரு திருமணத்தை போயிருந்தேன் அந்த திருமண விட பாட்டு கட்சி இந்த பாட்டை பாடினாரு பாட்டு சூழலா கதையில இருந்தது பாட்டுல வச்சுக்கலாம் முடிவு சொன்ன பாட்டு ரொம்ப பிரமாதமாக சந்தன பொதிகையில் பெண்ணாள் வந்து வந்து மயக்கி பிந்தைகள் செய்கிறாள் சந்தன பொதிகையும் சென்றல் என பெண்ணா சந்தன வந்து வந்து மயக்கி விந்தைகள் சேடுறாய் வந்து வந்து மயக்கி விந்தைகள் சேடுறாய் சந்தனபொடிகையும் தென்றலெனப் பன்னாள் முடனே என்னை தொட்டு தொட்டு பேசுறாய் சொந்தமுடனே என்னை தொட்டு தொட்டு பேசுறாய் சொந்தமுடனே என்னை தொட்டு தொட்டு பேசுறாய் தூய மனம் சுமந்து தொடர்ச்சியாக வீசுறாய் தமிழ் தூய மனம் சுமந்து தொடர்ச்சியாக வீசுறாய் சந்தனபொடிகeyim தென்றலன் பெண்ணாய் வந்து வந்து மாயக்கே வெந்தல் சேகறாய் சந்தனபொடிகையும் பெந்தலனும் பன்னாய் alli kodiyalugam alli kodiyalugam அழகினமட வாடுறால் அல்லிபொடியாளுகள் அழகினமட வாடுறால் அருவி அணங்குடனே ஆலோலம் பாடுறாய் அருவி அணங்குடனே ஆலோலம் பாடுறாய் அருவி அணங்குடனே ஆலோலம் பண் பாடுறாய் முல்லைபொடியால் முகத்தை முட்டமிட்டுறால் முல்லைபொடியால் முகத்தை முட்டமிட்டு ஓடுறாள் முல்லை கொடியார் முகத்தை முட்டமிட்டு ஓடுகிறாள் முவேந்தற்கும் செல்வி என்ற முறையை கொண்டு நாடுறார் முவேந்தற்கும் செல்வி என்ற முறையை கொண்டு நாடுறாள் முறையை கொண்டு நாடுறாள் கேர சோழ பாண்டியரா முவேந்தற்கும் செல்வி என்ற முறையை கொண்டு நாடுராள் சமூக படங்களும் நடிச்சிருக்கீங்க இதுல நீங்க உங்க மனம் விரும்பி ரொம்ப எதையா உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு பிடித்த படங்கள் கதைகளை நினைப்புங்க சரிங்க இப்போ அந்த காலத்தில் நீங்கள் நான் விஞ்ஞான வசதிகள்லாம் இல்லாத காலத்தில் எவ்வளவோ மகத்தான சாதனைகள் பண்ணீங்க உங்க பார்வையில் இப்ப திரைப்படத்துறை எப்படி இருக்கு சினிமா எப்படி இருக்குயா சொன்னோம்னா சில பேர் வருத்தம் கூட ஏற்படலாம் சொல்லுங்க சொல்லுற சொல்ல முடியவேங்க அந்த காலத்தில் வந்து சிவாஜி நானும் நடிக்கிறோம் எம்ஜிஆர் நான் நடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க நினைக்கிறான் என்ன நினைக்கிறாங்க நம்ம பார்க்கணும் சரிங்க தஞ்சை மாவட்டம் நாகை திருவாரூர் மாவட்டம் பெரம்பலூர் காரைக்கால் மாவட்டம் எல்லா இடத்துலயும் கேட்டுட்டு இருக்காங்க எங்க வானொலி நேர்களுக்கு நீங்க ஏதாவது கேட்டா தரமான பழங்குள் மக்களுக்கு படிப்படியாக இருக்கக்கூடிய கருத்துக்கள் படங்கள் வெளியே வரணும் இனிமே ஹிஸ்டாரிக்கல் படம் எடுக்க முடியாதோ வரலாற்று மறுபடியும் நிவரம் செய்யணும் சரிங்க அது மாதிரி ரசிகர்கள் வந்து நல்ல தளமுள்ள நடைபெற்று வரணும் சரிங்க கால கொடுக்கணும் நேரத்துக்கு மட்டும்தான் எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டி உங்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொடுக்கிறேன் நன்றி கலை மறக்க முடியாத தகவல்களை எடுத்து சொன்னீங்க நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஏர் முனைக்கு நேர் இங்கே இல்லை வாழ்விலே, பஞ்சமே இல்லை கேர்முனைக்கு நேரிங்கலே என் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை முனைக்கு நேர்ங்கே எதுவுமே இல்லே என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சுமே இல்லே தெரிய தரையின் பக்கமா வளர்ந்து விட்ட பருவப்பெண் போல் உனக்கு வெக்கமா தலை வளஞ்சதுமா பார்த்திருக்கே தரையின் பக்கமா இது வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமா இது வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமா என் மனைக்கு வர காத்திருக்கும் நீ என் ஏர் முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லே என்றும் நம்ம வாடிலே பஞ்சமே இல்லே முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லே என்றும் நம்ம வாடிலே பஞ்சமே இல்லே நேயர்கள் இதுவரை கேட்டது தமிழ் பாடும் வானம்பாடி தமது மலரும் நினைவுகளை என்றும் இனியவையாக நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் திரைப்பட நடிகர் எஸ் ராஜேந்திரன் உடன் உரையாடியவர் கே பிரபாகரன் தயாரிப்பின் உதவி கே ஜெயராமன் நிகழ்ச்சி தயாரிப்பு எல் குருமூர்த்தி நேயர்களே நிகழ்ச்சி பற்றி உங்கள் விமர்சனங்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குநர் என்றும் இனியவை பகுதி அகில இந்திய வானொலி நிலையம் நேருநகர் காரைக்கால்